புத்தாரம் ஒரு உருவாசிக்கலாம் இருக்கும் எல்லா இடங்களிலும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் மகத்துவமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் இந்நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் எல்லா இடங்களிலும் இந்நாமத்துக்கு தூபமும் காணிக்கையும் செலுத்தப்படும் இந்நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனிகளின் கருத்து சொல்லுகிறார் இந்த நாம் இப்போது வாசிக்க கேட்டோம் தேவனுடைய ஆலயம் ஒன்று ரெண்டு இடத்துல அது சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்க திசை வரைக்கும் ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும் என்றும் அங்கே தேவனுடைய நாமத்திற்கு சுத்தமான தூபங்களும் காணிக்கைகளில் செலுத்தப்பட வேண்டும் அதன் மூலமாக தேவனுடைய நாமம் உலகத்திலே மையப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கின்றபடியால் இந்த ஆலயத்தை கட்டிக் கொடுத்திருக்கிறார் என்று ஏராளமான ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது ஆலயம் கட்டப்பட்டதனுடைய நோக்கம் என்றால் அங்கு தேவனுடைய நாமம் மையப்பட வேண்டும் சுத்தமான தூபமும் காணிக்கையில் செலுத்தப்பட வேண்டும் என்று விரைவில் ஆண்டவர் விரும்புகிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றபடியால் அந்த விருப்பம் இந்த ஆலயத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடவைப்பட்டுள்ளதாக இருக்கின்ற நாலாம் அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது இங்கே இயேசுநாதர் சொன்ன ஒரு வாசகத்தை வாசிக்கலாம் சமாதி ஆசிரி சொல்கின்ற எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசலேமில் இருக்கிற சரத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று என்கிறீர்களே என்றால் அதற்கு ஏசு சிறிய நான் சொல்கிறத நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கு பிதாமை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று இறையேசி சொன்னார் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கின்றோம் அந்த வேத வாக்கியம் இந்த நிறைவேறிக் கொண்டிருக்காக ஆண்டவரைப்புதாவாயி தேவனை தொழுது செய்வதற்காக மிதமாக தேவாலயங்கள் கட்டப்படுகிறது கட்டிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கின்றது இருசிலேமில் சிறுமே மக்கள் பனிரெண்டு கோத்தரத்தார் இருந்தார்கள் அவரவர்கள் கோத்தரத்திலே ஆலைங்கள் கட்டி ஆராதிப்பதற்கு அனுமதி இல்லை ஒரே ஒரு இடத்தில் மாற்றம் தேவாலயம் கட்டி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் நிலவாசிக்கலாம் உங்கள் கை ஏடுத்து பிடிக்கும் படைப்புகளையும் உங்கள் தேவநாயக கருத்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் அவருடைய வாசல் நாடி அங்கே போய் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் அசோ பாகங்களின் கையை எடுத்து படைக்கும் படைப்புகளையும் உற்சாகப் பணிகளையும் ஆடுபாடுகளின் தலையீட்டுகளையும் கொண்டு வந்து செலுத்த வேண்டும் என்று சொல்லி அறிவாக்கி சொல்லப்பட்டிருக்கின்றது அமிர்தமாக ஒரே ஒரு இடத்தில் ஆராதனை செய்ய வேண்டும் என்பது ஆண்டுடைய கட்டளை இப்பொழுது உலகம் எங்கிலும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அதை அஸ்தமிக்கு தி செய்வதற்கு நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவம் உள்ளதாக இருக்கும் என்றும் எல்லா இடத்திலும் அவருடைய நாமத்திற்கு சுத்தமான தூபங்களும் காணிக்கைகளும் செலுத்தப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது சோர்த்தரிப்பமாக வாசிக்கும் பொழுது ஏவனுடைய மக்கள் காணிக்கின்ற வாசிக்கலாம் கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழப்பண்ணு அவர்வாங்க தகனங்களும் அவருடைய பணிகளும் என் பரிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது தேவன் இல்லாத இடத்தில் ஒரு காரியத்தை நாம் காணிக்கொண்டு வைப்போமானால் அதை தேவன் அங்கீகரிக்கின்றதில்லை தேவன் இருக்கின்ற இடத்திலே செலுத்தும் பொழுது மாத்திரமே அங்கீகரிக்கப்படுகின்றது ஆகையினால தேவன் எழுந்த ஒரு இடமாக தேவனின் நாமம் இடமாக மக்கள் மெய்யாகவே சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் அஸ்தமிக்க அந்த காணிக்கை படைக்கின்ற மக்கள் சுத்தமானவர்களாக இருந்தால் மாத்திர சுத்தமாக அங்கீகரிக்கப்படும் அவர்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த காணிகை சுத்தமாக இருக்காது என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆகையினால தேவனாகி கருத்து என்ன செய்கிறார் என்று மல்வியா மூன்றாம் அதிகாரம் அவர் அவர்கள் கருத்துருடைய இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்க செலுத்தும் முடிக்கும் அவர்களை பொன்னை போலும் வெளியே போல புடமிடுவார் அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முன்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசுலேமின் காணிக்கையும் கருத்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகின்றது அந்த காணிக்கை படைக்கக்கூடிய நேவியர்கள் சுத்தமாக இருந்தாலும் தான் அந்த காணிக்கை தூய்மையாக இருக்கும் என்று சொல்லி வேத வாக்கின் நம்மவர்களை ஆண்டவர் சுத்திகரித்துக் கொண்டிருப்பது தெரியுமா ஆண்டவருக்கு சுத்தமான தூபங்களையும் காணிக்கைகளையும் படைக்க வேண்டும் என்பதற்காக தேவந்தமுடைய ஆலயத்தை கட்டியெழுப்பி கொண்டு வந்து நம்மை சுத்திகரித்து இவ்விதமான ஒழுங்கை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இறைமக்கள் அறிந்திருக்கின்றபடியால் கட்டிக் கொடுத்த ஆலயத்திற்காக ஆண்டுவதை சோத்து வைக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற சுத்திகரிப்பில்லாத இடங்கள் ஏராளமாக இருக்கின்றது அங்கு தேவன் பிரசதமாக மாட்டார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் தேவன் பரசுத்தமான இடத்தில் மாத்திரமே பிரசனமாக அப்படிப்பட்ட ஒரு பருசுத்த பருவத்தை தேவனாய் கருத்து நமக்கு கட்டித்தந்து ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துகின்றோம் புத்தரி வெள்ளியரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்தரி சுத்திகரித்து அவர்கள் கருத்தருடையாக இருக்கும் அடிக்கும் நீதியாய் காணிக்க செலுத்தும் அடிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் என்று சொல்லித்திருக்க தெரிசித்து சொல்லுகின்றார் எல்லாரும் எப்படி புடம்படுகிறதில்லை தேவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய மக்களை தேவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய லேவியர்களை ஆசாரியர்களை இவ்விதமாக புறம்படச் செய்து தனக்கு சுத்தமான தூபங்கள் செலுத்தும்படியாகவும் அவர்கள் தம்முடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கருத்திருப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகின்றது கடவுள் உடையவர்கள் கருத்தருடையவர்கள் அல்லது கருத்தரை உடையவர்கள் கருத்தர்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா பரிசுத்தமாக வாழ்கின்றவர்கள் என்பது பொருள் கர்த்தர் தமக்கு உரிவலாக தம்முடைய இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லிநாதர் சொல்லியிருப்பது போல நம்மை பரிசுத்தமான தூபங்களையும் காணிக்கைகளையும் படைப்பதற்காக நம்ம இந்த நாட்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து எறமக்கள் அதிகமாக அடைய வேண்டும் என்று சொல்லி ஆவிய சொல்லுகின்றனர் பொன்னை போலவும் அவர்களை புடமிடுவார் என்று சொல்லியிருக்கிறது அதை குறித்து ஏசாய இப்படி சொல்வதையும் ஆசைக்கலாம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனால் வெள்ளிய போல அல்ல உபத்திரத்தின் கோயிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று இங்கே தெற்க தரிசையை கொண்டு ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார் உன்னை புடமிட்டேன் ஆனால் வெள்ளிய போல உபத்திரவத்தின் கோயிலே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறதை நாம் காடுகின்றோம் அதிகமான உபத்திரவங்கள் ஒருத்தரம் வருகிறதே இது எதற்காக எண்டுகின்றோம் நம்மை அவர் புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று எதன் சொல்லுகிறது நம்மள அழுக்குகள் கரும்புகள் மாமிசை எண்ணங்கள் சுயங்கள் எல்லாம் அளிக்கப்படுவதற்காக தேவசத்தம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் அப்படி நம்மை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றபடி நல்ல அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதற்காகவே ஆண்டவருக்கு நாம் ஒன்று பேரில் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது பேதர் சொல்லும் பொழுது அவர் விதமாக சொல்வதை வாசிக்கலாம் அழிந்து போகிற பொன் அக்கீனால சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிகம் வெளியேறப்பட்டதா இருக்காசம் சோதிக்கப்பட்டு ஏசுகிரிசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ்வுண்டாக காணப்படும் என்று சொல்லுகின்றார் இப்படி ஏற்படுகிற சோதனைகள் எல்லாம் இதனால் ஏற்படும் இதற்கு உண்டான மகிழ்ச்சிகளில் நான் எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா ஏசுகிரிசு வெளிப்படும் போது புகழ்ச்சியும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி சொல்லப்பட்டு காரணம் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற்றப்படுவதற்காக இனிதமான காரியங்களை கத்தனுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கின்றபடியினால் இறமக்கள் அதை சகித்துடைய கருத்திலே தூய்மையாக்கப்பட்டவர்களாக என் தேவருக்குரியவர்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்றும் அவருக்கு சுத்தமான சுபங்களை காணிக்கையில் படைக்க வேண்டும் என்பதற்காகவும் கருத்தறிந்த இவ்வாறு புடமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து இறமக்கள் மகிழ்ச்சியோடு கருத்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆவியா யாத்ரா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னாவது வசதத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே மோசடி கொண்டு சொல்லப்பட்ட ஒரு வாசகத்தை வாசிக்கலாம் யாத்திராகும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வாசனம் எனக்குடாக்களை தெரிந்து ஊழிய செய்திருந்தவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்று சொல்லி பரிசுத்தவர்களாக மத்தியில் எழுதியிருக்கிறது பனிரெண்டு கோத்தரங்கள் உண்டு பனிரெண்டு கோத்தரங்களை குறித்து அப்படி சொல்லவில்லை ஒரே ஒரு கோத்திரம் ஆசாரிய ஊழியர் செய்யக்கூடியவர்களாக புதப்பாட்டு மக்களாகி நாமெல்லாரும் யாராக இருக்கின்றால் மற்றவர்களை நம்மை அதிகமாக ஆண்டு சுத்திகரிக்கிறார் என்பதை உணர்ந்து அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை உங்கள் மக்களும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆசாரிய ஊழி செய்வதற்கு அவளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஓசையின் இடத்திலே ஆண்டவர் சொன்னார் ஆட்டுக்குட்டியை அடித்து விதமாக பரிசுத்தப்படுத்த வேண்டும் இயேசுனாதே நாம் இப்பொழுது ஆக்கி கொண்டிருக்கின்றோம் தெரியுமா தேவனுக்கு எப்பொழுது ஆராதனை செய்கின்ற ஒரு இடமாக இருக்கு சத்தத்தினாலே தேவாலயத்தின் நிலைக்கால்கள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று சொல்கின்றார் அப்படி பர்லபத்தில் ஒரு ஆராதனை நடந்து கொண்டே இருக்கின்றதா அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இந்த கர்த்தனால் லேவியின் புத்திரரை வெள்ளியே புடம்படுகிறது போல் அவர் புடம்படுவார் சுத்தமான தூபமும் காணிக்கை செலுத்தும்படியாக செய்வார் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமணம் பெற்றுகிறார் ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தை ஒரு உருவாசிகளும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லித்த பேதவிதமாக எழுதுவதை வாசிகள் நீங்களோ உங்களை அந்த காலத்தில் ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜநீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று திருச்செவன் பிள்ளைகளாகி நம்மை குருத்தி விதமாக வேதவாக்கி சொல்கின்றது அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் முடியாக அவர் செய்த நன்மைகளை பிறகு சொல்லும் முடியாத நான் இருளிலிருந்தே இப்போது வெளிச்சமாக இருக்கின்றேன் இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொண்டேன் பரசுத்தமாக என்று இறைவன் செய்த புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் சொல்வது அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஊழியம் என்று சொல்லி அதை தேவனிடத்திலே நிற்கின்ற ஒரு ஊழியம் அதுக்கு உறவாடுகின்ற ஒரு ஊழியம் ஆகினாலே பிராமணர்களை இந்தியா நாடு வந்து உயர்ந்தவர்கள் பெரிய மனிதர்கள் கடவுளோடு கூட உருவாடுகிறவர்கள் இந்த பெரிய ஜாதியாக வைத்திருப்பதனுடைய நோக்கத்தை இரமக்கள் அந்த புரிந்து கொள்ளுங்கள் நம்மை உயர்ந்த ஜாதியாக ராஜரீகம் உள்ள ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக அவருக்கு சொந்தமான ஜனமாக வைக்க வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கின்றபடியினால் நம்மை மேன்மையானவர்களாக எண்ணி நமக்கு கிடைத்திருக்கிற மதிப்பு மரியாதையும் பெரிதென்பதை எண்ணி இரவருக்கு எப்போது நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இறை சமூகத்தில் சொல்லிக்கொள்ள மற்ற மதத்தினத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய காரியம் என தெரியுமா இருசுநாதனை கும்பட்டதனால என்ன கிடைத்தது என்று யாராவது கேட்டால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கின்றோம் வாழ்க்கை அடைந்திருக்கின்றோம் தகுதி பெற்று இறைமக்கள் சொல்ல வேண்டும் என்பதை மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதுவே இறைவன் நமக்கு தருகின்ற பெரிய புண்ணியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது உலகத்தினுடைய நன்மைகள் எல்லாம் கடவுளை அறியாதவர்களுக்கும் கிடைக்கிறது கடவுளில் சொன்ன ஆசியவாதிகளும் கிடைக்கின்றது கள்ள நோட்டடிக்கிறது கிடைக்கிறது அது உலகத்தில் உள்ள நன்மைகள் நமக்கு ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் தூய்மை அடைந்திருக்கின்றோம் இறை உலகம் செல்வோம் நம்பிக்கை பெற்றிருக்கின்றோம் இறைவனோடு கூட உறவாடி நாங்கள் அநேகம் மத தலைவரிடத்தில் பேசியிருக்கின்றோம் பைபிளில் என்ன இருக்கிறது கேட்கிறது வார்த்தைகளை அவர்கள் மறக்க முடியாமல் போயிருக்கின்றார்கள் உண்மையிலே இயேசு அவரை கும்பிடுவதுதான் தூய்மை அடைய முடியும் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் மற்ற எந்த மதத்தவருக்கு தூய்மையான வாழ்வு கிடைக்காது என்பது நாம் அறிந்திருக்கின்றபடியினால் நம்மை ஆண்டு அழைத்திருப்பது அந்தகாலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாத நம்ம அநேகர் இன்னும் இல்லாதைகள் நினைத்து நினைத்து அழிந்து கொண்டிருக்கின்றோம் பெற்றுக் கொண்டவர்களுக்காக பெருமை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றன உலகத்தில் எந்த மதத்தினரிலும் எந்த மனிதர்களும் பெற்றுக் கொள்ளக்கூடாத ஆசீர்வாதங்களை இறைவனுடைய கருத்திலிருந்து இறைவங்க ஆலயத்தை கட்டி அந்த வழிபாடுகளின் மூலமாக நமக்கு அவர் தந்திருக்கிறபடியினால் இந்த புண்ணியங்களை மற்றார் அதற்காக நம்மை பரிசுத்த ஜாதியாகவும் ராஜநீகம் உள்ள ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாக நம்மை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லுகின்றபடியால் இந்த அனுபவத்தில் பெற்றுக்கொண்டது தெரியுமா இங்கே கொடுக்கப்படுகின்ற போதனையின் மூலமாக இங்கு நடக்கின்ற ஆராதனையின் முறைகளின் மூலமாக இங்கே பிரசன்னாருடைய வல்லவியின் மூலமாக நாம் இந்த கிருமைகளை பெற்றிருக்கின்றபடியினால் இந்த ஆலயத்தை கட்டித்தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியாத நாம் கடந்து வந்திருக்கிறோம் புரியமான தேவஜானமே மற்றவர்களை போதுதான் வாழ்க்கையிலே கவலைப்பட்டு கண்ணீர் வெடிக்கிறதாய் காணப்படாதபடி உணர்வு நமக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றார் அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் இந்நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவ உள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் எல்லா இடத்திலும் அவருடைய நாமத்திற்கு சுத்தமான தூரமும் காணிக்கையும் செலுத்தப்பட வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றபடியால் சபை இன்றைக்கு உலகளாவிய அளவிலே வளர்ந்து கொண்டே போகிறது அறியாத மக்களுக்கு இயேசுநாதரி அறிவிப்பது மாத்திரமல்ல அறிந்து கொண்ட மக்களை இறைவனுடைய விருத்தத்தின்படி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது திருச்சரிக்கொள்கின்றேன் அவர் அழைத்திருந்த எப்படி நாம் அந்த பரிசுத்த வாழ்க்கை அடைந்து கொண்டோம் என்பதை மறுபடியும் அறிந்து கொள்வது மிகவும் நல்லது ஒன்று ஒருந்தியர் அறவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரை உள்ள அவசரங்களை வாசிக்கலாம் என்று அறியீர்களா அநியாயிக்காரர் தேவடையாருக்காரரும் ஆண் உணர்ச்சிக்காரரும் பொருளாதை பெரியரும் உதாசிரும் ஒரு நாள் பர்வந்து போகலாம் ரட்சிப்பு ஒரே நாளிலே முடிந்து போகிறதில்லைதானே அதை சாகர் வரைக்கும் ரிச்சிப்பு கிடைத்துக் கொண்டிருக்கும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்கள் தேவையான ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் அங்கே எப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி சொல்லுவதை வாசிகளில் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் ஆயுதம் கர்த்தராயும் ஆயிரம் கர்த்தராயத்தினாலும் கழுவப்பட்டீர்கள் எப்பொழுது கழுவப்படுகிறது தெரியுமா ஞான ஸ்நானத்தில் இன்றைக்கு சடங்காச்சாரமாக ஆக்கி மக்களை பாவத்தோடு வாழ வைக்கின்ற கூட்டங்கள் பெருகி வருகிற காலமாக இருக்கின்றபடியினால் கருத்திருந்த ஆலயத்தை நமக்கு கட்டித்தந்து ஆயிரக்கணக்கான நமக்கு இருந்த அனுபவத்தை அடையும்படி கத்திற்கிறே செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயம் கட்டப்பட்டு சில மாதங்கள் கழித்து இதமாக எலக்ட்ரி ஆபீஸுக்கு ஒரு காரியமான போயிருந்தே பார்ப்பதற்காக அவர் சொன்னார் பிறகு அந்த இடம் எல்லாம் வெளிச்சம் ஆகிவிட்டது என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்ன அவர் சொன்னார் அந்த வெளிச்சத்தை நான் சொல்லவில்லை அங்குள்ள இருளெல்லாம் மாறிவிட்டது ஆண்கள் எல்லாம் போய்விட்டது நாற்காலத்திலும் தைரியமாக அந்த இடத்துல சொல்வதற்குரிய வாய்ப்புகள் வந்திருக்கிறது என்று அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் யாரும் சொல்லுகிறார்கள் என்று தேவன் ஆலயத்தை ஏன் கட்டுகிறார் தெரியுமா தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக ஆலேவியா என்னுடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளேயே மகிழப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆலயம் கட்டுகின்றார் ஆலயம் கிட்டப்பட்டிருக்கின்ற இடத்தில் எல்லாம் அந்த மாறி போய்விடுகின்ற எல்லா இடத்திலும் காணிக்க செலுத்தப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம் இதைக்கு மனுஷனுடைய விருப்பம்தான் ஆலயத்தில் நிறைவேற்றப்படுகின்றதை இறைவனுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படவில்லை ஆகையினால் கருத்தறிந்த ஆலயத்தை கட்டித்தந்து இங்கு இறைவனு விருப்பம் நிறைவேறும்படியாக வருகின்ற மக்களால் யாரும் தூய்மையடையும் பாவம் போக கழுவப்பட வேண்டும் என்பதற்கான ஒழுங்கை செய்திருக்கிறபடியால் ஆண்டவருக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்துவோமாக அதுக்கான ஒரு வஸ்திரத்தை நன்றாக சோப்பு போட்டு துவைக்கும்போது அது வெண்மையாகி வெண்மையாக வேண்டும் அப்படி இல்லாத சோப்பு சரியில்லாத தண்ணீர் மிஸ்ரீகா அது வாஷ்மெட் தெரியாதவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு தவறு இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கட்டளையின்படி ஒரு பெற்றுக்கொள்ளும் பல பாசலாக வந்திருந்தார்கள் அவருடைய சபைக்கு போய் ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்ற மக்களும் நம்முடைய உள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பிறர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் இது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அடுத்த வாரம் தங்கள் யாழ்ப்பாணத்தில் கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கிருந்து பாசுமார் வந்தார்கள் கூட்டம் முடிந்த பிறகு பாசம் என்ற கொஞ்சம் நேரம் பேச வேண்டும் பேசலாம் அந்த கிழிவு காந்தோம் என்ன பேச போதில் கேட்டதற்கு அவர் சொன்னார் நான் கொடுத்த ஞானசாணத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் இப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி அவர் கேட்டார் அப்படியெல்லாம் ஞானசாண பெற்ற மக்களுக்கு திரும்ப ஞானசாதனங்கள் கொடுத்திருக்க வேண்டாமே நாங்கள் கொடுத்த ஞானசாணத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று எப்படி சொல்லவில்லை என்று சொல்லி கேட்டார் நான் பாக்கெட்டில் இருந்தது கட்சி போழி எடுத்தேன் கட்சி எடுத்து அப்படி உழைத்த இடத்தில் காட்டினேன் இந்த கட்சி அழுக்காக இருக்கிறது ஒரு பக்கையை தள்ளி வைத்தது முக்கிய எடுத்துவிட்டால் வெள்ளையாகுமா என்று சொல்லி கேட்டேன் எப்படி பரசுத்தமாகும் என்று கேட்டதுதான் எழும்பி இருவரும் போய்விட்டார் இந்த பாவம் கழுவப்படுவதற்குரிய உபதேசத்தை கருத்து நமக்கு தந்திருக்கிறார் துருவசுரத்தை கொண்டு தண்ணீர் முழிக்கிறால் சுத்திகரித்து என்று சொல்லிய பேசு சபைக்கு பவுன் எழுந்துகின்றார் ாலும்த்திகரிக்கப்படமாட்டார்கள் சந்தேகம் ஆகிவிட்டது உடம்பொருள்கூட போகல உள்ள தொழிலாளர் எப்படி போயிட முடியும் என்று எண்ணுகின்றார்கள் உபதேசத்தை கருத்து அப்போ உபதேசத்தை தெளிவாக மனுஷது காண்பித்து இந்த சபை உருவாகுவதற்குரிய முதல் காரணம் என்ன தெரியுமா அப்போ உள்ளத்தில் எழுந்த ஒரு பெரிய பாரம் ரிக்கப்பட்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே எண்ணியிருந்த நாட்களிலே என்னுடைய சபை நீ கட்ட வேண்டும் என்னுடைய சபையின் மூலமாகத்தான் மக்களுக்கு அந்த உபதேசம் கொடுக்க முடியும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதைத்தான் காது உள்ளவன் கேட்க முடியுமே தவிர உரிய சுயச ஊழியத்தின் மூலமாக அந்த பழனை மக்கள் அடைய முடியாது என்று சொல்லி தொள்ளது ஆண்ட புதுசை உருவானது என்று சொல்லி அமிதமாக உருவாக்கப்பட்ட சபைதான் இன்று உலகளாவிய அளவுக்கு வளர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது இங்கே இந்த ஆலயம் எழுந்திருக்கின்றன அதனால் மனிதனை பாவத்திருந்து விடுதலையாக்குவதற்கு உபதேசத்தில் இருக்கிற சத்தியத்தியம் அறிவீர்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் அவர் வெறுமையாக யாருக்கு விடுதலை கொடுக்கவில்லை வார்த்தையினால் எப்படி விடுதலை ஆக வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு ஞானசுரானம் பெற்றுக் கொள்வானால் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சமுதாயத்தை அவரை தள்ளிவிட்டிருந்தாலும் அரசாங்கம் சுட்டி தள்ள வேண்டும் என்று சொல்லி சட்டம் பேசியிருந்தாலும் அவரை கொடிய பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு வார்த்தைக்கு விடுதலையாக இருக்கிறார் அருமையான தேவஜானமே நமக்கு ஆலையில் நடித்திருப்பது எதற்கு தெரியுமா நம்மை பருசுத்துவான்களாக மாற்றுவதற்காக பாவம் போக கழுவப்படுதில் தாமதிக்கிறது எழுந்து ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படும் என்று சொல்லி அப்போ சுத்த சவுலாக இருக்கிற காலத்தில் அவருக்கு அறிவிக்கப்பட்டது என்று எழுதுகின்றார்கள் ஞானசீதானத்தினால் விடுதலை ஆக முடியலை அறிந்தபீஸ் ஆசு ஞானசீதான உபதேசத்தையே மாற்றி போனார் குழந்தைகளுக்கே கொடுத்த வம்பு பாவம் செய்தவரை தடப்படுத்தி அனுப்பிட வேண்டிதானே என்று இப்படி மனித ஆலோசனைகள் சபையுலுக்குள்ளே புகுந்து மக்கள் பாவம் செய்கின்ற கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே திருச்சமய கருத்தனை எழுப்பி அங்கு அங்கு ஆலயங்களை கட்டித்தருவது நமக்கு எதற்கு தெரியுமா நம்மை பாவம்போக கல்வி பரிசுத்த ஜாதியாக மாற்றுவதற்காக உங்கள் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்தில் வரவழைத்தவங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ஒரு ஆஞ்சநீகம் உள்ள ஆச்சாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள் இனிய சில சபையின் மூலமாக ஒரு பருசுத்த ஜாதி உருவாகி கொண்டிருக்கிறது உலகத்தில் அநேக பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் அஸ்தமிக்க திசை வரைக்கும் இந்நாமும் ஜாதிகளுக்குள்ளேயே மகிழ்வுப்படுத்தப்பட வேண்டும் எப்படி மகிழ்வுப்படும் தெரியுமா அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் தூய்மையாக வாழ்கிறது மக்கள் காடும் பொழுது அவருடைய கடவுள் தூய்மையானவர் தூய்மையாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் என்று சொல்ல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு நிறைவேற்றுவதற்காக பல ஏற்பாட்டிலே ஒரு கூடாரம் இருந்தது அந்த கூடாரத்திலே மூன்று பிரிவு ஒன்று பிரகாரம் ஒன்று பரிசுத்தலம் ஒன்று மகாபரிசுத்தலம் என்று எழுதப்பட்டிருந்தது எவரு ஒன்பதாம் அமுகார ஒன்பதிலிருந்து சில அம்சங்களை வாசிப்போம். அங்கே முதலாம் முதன்படிக்கியானது ஆராதிலே கீச்சும் உருமிகளோ भूमिக்குரிய பரிசுத்த சல்லம உடையாயிருந்தது. அப்படியே ஏனிலே ஒரு கூடாரம் உண்டாகப் பெற்றிருந்தது. அந்தபகுதியில் குத்து விளக்கும் மேஜையும் தெய்வசமூகம் தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த சல்லம் என்னப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த சல்லம் என்ற பெற்ற கூடாரம் இருந்தது. அஜிலே பொன்னால் செய்த தூப குலசமும் மூலோட பொற்றிலே வைந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை படியிருந்தன. அதுக்குகாரம்ிவாக இருந்த மத்திய ஒரு திரைச்சீர தொங்கும் அது முதலாவது கூடாரம் என்று ரெண்டாவது கூடாரம் என்று ரெண்டு பிரிவாக இருந்தது அதுல முதல் கூடாரத்தில் என்னென்ன இருக்கும் என்று சொல்லி எப்படின்னு ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது அது உங்கிய பாகத்தில் குத்து வழக்கம் தேவ சமூக அப்பங்களும் இருந்தன அது பரிசுத்தலம் எண்ணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரகாரத்தில் இது நடக்கும் தெரியுமா ஆடு கொண்டு பலி பலிபீடம் இருந்தது அது திறந்த அது இருந்தது என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கலாம் வாசிப்போம் பதினேழாம் அதிகாரம் ஐந்து மாறு வசனங்கள் இப்படி ஆசிரிப்பு கூட ஒரு பள்ளிவனம் இருக்கும் அங்கே ஆடு மாடுகள் காணிக்கைகளை தான் கொண்டு வந்து படைப்பது மக்களுடைய பழக்கம் அதுவரைக்கும் வந்துவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள் அதுக்கு பின்பு பரிசுக்குள்ள ஆசாரிகள் மாத்திரம் தான் உள்ள பிறகு செய்ய முடியும் மற்ற யாரும் பிறகு செய்ய முடியாது இப்பொழுது உலகத்தில் நடக்கிற பெரும்பகுதி ஆராதனைகள் எப்படி இருக்கிறது தெரியுமா காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்து அங்கே கருத்து தொடர்ந்து கொண்டு போகக்கூடிய ஆராதனை மாறி இருக்கின்றது முதலாவது கூடாரத்துக்குள்ள வந்து அங்கு மேஜையும் குத்துவிளக்கும் இருந்தது என்று சொல்லி இருக்கிறது ஒன்றில் இரண்டாவது எப்படி ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது அதன் முன்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்கள் இருந்தன அது பரிசுத்தலாம் எனப்படும் தேவ சமூக அப்பங்கள் பனிரெண்டு அப்பங்கள் சுட்டு வைத்திருக்கும் பனிரெண்டு கோத்திருந்தாருடைய ஞாபகத்துக்காக குத்துவிளக்கு எப்பொழுது கொண்டே இருக்கும் இரண்டாவது கூடாம இருக்கிறதே அது மகாபரிசு அந்த மகாபரிசுடனே ஒரு திரை தொண்டப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த இயேசுதாதர் சிலுவையில் அறியப்பட்ட பொழுது அவர் ஜீவனை விடுகின்ற நேரத்தில் இந்த திரைச்சீலை கிழிந்தது சொல்லி விவாகம் நாலாம் அதிகாரம் மத்தியில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வசனத்தில் வாசிக்கலாம் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று வசனம் மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவிய விட்டார் தேவாலயத்தின் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சியலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக பிரிந்தது அது அந்த தடை நீக்கப்பட்டு விட்டது இப்பொழுது மக்கள் எல்லாரும் மகாபரிசு வந்து ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி வேதன் சொல்லுகின்றது இந்த மகாபரிசுத்தலத்துக்குள்ள எல்லாரும் வரவில்லை என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் ஒரு தலைமை பரிசுத்தி ஈடுபட்ட பாவத்திற்காக மக்களுடைய பாவத்திற்காக பரிசுத்தி அந்த ரத்தத்தை தெளித்துக்கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றது ரத்தம் சொந்தப்பட்டு விட்டபடியினால் மகாபரிசுள்ளே போகக்கூடிய மார்க்கு நமக்கு கிடைத்திருக்கிறது சொல்லுகின்றது அங்கே என்ன செய்வதற்காக போகிறோமா அங்குதான் பாவ மன்னிப்பு கிடைக்கு வந்து சொல்லுகிறது நாலாம் அதிகாரம் பதினாறாம் சனத்தினம் ஆசைகளாம் ஆதலால் நாம் இறக்கத்தை பரவும் ஏற்ற சமயத்தில் சகாய்சி கிருமி அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரக்கணும் நாம் ஆராதிக்க வந்திருக்கின்ற இடம் கிருபாசனம் இருக்கின்ற இடம் மகாபுத்தி பாவங்களை வாழ்வடைய மாட்டான் செய்து விட்டுவிடுக வாக்கியத்தின்படி அந்த இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயசி கிருமி அணைவும் தைரியமாய் கிருபா செலுத்தங்களில் சேரக்கிடவும் இந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு இங்கேதான் கிடைக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்றார் வெளியுள்ளதில்லை சபை என்ன அவசியம் என்று சொல்லுகின்றார்கள் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் மார்க்கு சுவிசேசம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆற்றிலைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று இறைவனாகிசார் விசுவாசம் உள்ளவனாக பெற்றவர் ரச்சிக்கப்படுவார் அதிலாம் ஞானசுநாதத்தில் ஒரு மனுஷனுக்கு பாவவினிப்பாகி ரட்சிப்பு கிடைக்காத போனால் அவர் கிடைப்பது ஆக்கினை தீர்ப்பு என்றுதான் அதிலால் நம்ம இந்த வித தேவாலயத்தின் மூலமாக பெற்றுக் கொண்ட ரட்சிப்பை குறித்து எமக்கள் அதிகமாக மேம்பி பாராட்ட வேண்டியது மகாபரிசுத்தலத்துக்குள்ளே தவிர எந்த ஆசாரி என்று பிரவே செய்யக்கூடாத இடத்துக்குள்ளே நாம் வந்திருக்கின்றோம் இயேசுநாதனுடைய மரணத்தினால் நமக்கு அப்படி கிடைத்திருக்கின்றது அதனால் பிரியமான தேவ ஜனமே அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமாக அது தேவன் சமீபமாக வருகின்ற ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கிறோம் வாசிக்கிற உபாகமும் நாலாம் அதிகாரம் ஏழாவது வாசிக்கும் பொழுது மோசடி விதமாக சொல்வதை வாசிப்போம் அவர் நமக்கு சமயமா இருக்கிறது போல தேவரை இவ்வளவு பெற்றிருக்கிற தேவனாலய கர்த்தரை தொழுது கொள்கிற பொழுது சீவாக இருக்கிறது போல கர்த்தரை சமீபமாக பெற்றிருக்கிற இந்த தேவாலயத்துக்கு வருகின்ற மக்களை தேவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா பெரிய ஜாதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் வேதனூர்களாக மக்கள் காடுகின்றனர் தெரிகிறது அரப்புக்கோட்டை பக்கத்தில் உள்ளவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் சினிமான் அவருக்கு ரொம்ப உயிர் அது எம்ஜிஆர் சாப்பிடக்கூட மாட்டார்கள் வரப்போ எல்லாரும் சினிமாவுக்கு போயிட்டு இருப்பாங்க கிராமத்து விட்டுட்டே ஓடிடு சினிமாவுக்கு போயிட்டு அப்பா போய் அவத்துட்டு வந்து ஏசிட்டு இருப்பாரான்னு எப்படி போறான்னு தெரியல அவருக்கு நான் சுவிசேஷம் கொடுத்து பிள்ளையாக மாற்றி அவர் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றுக் கொண்ட பிறகு அங்கிருந்து வள்ளியூருக்கு ஆர் ஆதரிக்கு வருவார் தூரம் கடந்து இந்த ஆட்களுக்கு ஒரு டவுன் பஸ் ஏறி வர்றது கூட சில வெள்ள கஷ்டமா தான் இருக்கு பஸ் போயிட்டு வருவார் ஒரு நாள் இருக்கும்போது கையில அவர் அடியில் அவருடைய மேல பேப்பர் போட்டு பைபிள் வச்சிருப்பார் அதையும் மூடி வச்சுட்டு வந்து இருப்பார் ஒரு பஸ்ல வரும்பொழுது ஒரு பெரியவர் பக்கத்து இருந்திருக்கிறார் தம்பி எந்த சர்ச்சைக்கு போறீங்கன்னு கேட்டார இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சுதான் நம்ம உடம்புல ஒன்றும் பேச்சு தான் குத்திக்கடல கையில் பைபிள் கிடையாது நம்மள ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி எப்படி அறிந்து கொண்டு சொல்லி கேட்டிருக்கிறார் ஐயா நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள் எந்த ஆலயத்துக்கு சொல்லி கேட்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டு தம்பி முகத்தை பார்த்தாலே தெரிந்த அப்படியே நம்ம அநேகர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மறந்து விடாதருங்கள் உலகத்தாரை போல வேஷம் போட்டுக் கொண்டு ஆரளிப்பதற்காக நம்ம இங்கு வரவில்லை தேவனுடைய சாயிலை உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் கருத்திலே நாம் தொழுது கொள்கிற பொழுது எல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை சதவீதமாக பெற்ற வேற பெரிய கிறிஸ்தவர்கள் சலுகைக்காக தங்களை தாழ்ந்த ஜாதி என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் அரசாங்கம் இதை உயர்ந்த ஜாதியாகத்தான் ரிக்கார்டில் வைத்திருந்தது பார்வர்டு கம்மி மக்களை உயர்ந்த மாற்றுகின்றமே ஒரு மனுஷனோடு இறைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவனை விட உயர்ந்தவன் உலகத்தில் யாரும் கிடையாது என்பது அறிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலயத்துக்கு வருகின்ற மக்கள் என்ன நடந்து எப்படி இருக்கிறார்கள் இங்கே என்ன செய்யப்படுவது என்பதை புரிந்து கொண்டு மக்களுக்கு இதை அறிவிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற பட்டப்படிப்பு உங்களை உயர்ந்தவர்களாது என்று சொல்ல முடியாது இறைவனோடு ஒரு வாழ்க்கை இருக்கின்றன பரிசுத்தமான வாழ்க்கை பாவம் இல்லாத வாழ்க்கை இருக்கின்றதே அதை நம்ம சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக காட்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் பாவம் எந்த மனுஷனுக்கு இழுக்கை உண்டாக்குமா பரிசுத்தம் எல்லா மனுஷனையும் உயர்ந்தவனாக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் காணும்படியாக இங்கு வருகின்றோம் நம்முடைய கருத்தரை நாம் எப்பொழுது செய்தாலும் தேவ பிரசனத்தை நாம் காண்கின்றோம் அந்த கிருமியை நாம் பெற்றுக் கொண்டதற்காக ஆண்டவருக்கு சோத்திர செலுத்தமாக அரசு ஆகிய தாவிதி சொல்கிறார் பெரிய அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இசை மேல் அனைத்தையும் செய்து கொண்டிருந்த பெரிய சக்கரவர்த்தி கடவுளுக்கு ஒரு பெரிய தீர்க்கம் தரிசி அவருக்கு ஆலயத்துக்கு வர வேண்டும் என்றால் பெரிய ஆசை என் தெரியுமா கடவுளுடைய பிரசலத்தை காண வேண்டும் என்பதற்காக ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா கருத்துடைய ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் நாங்கள் எல்லாம் தலைமையில் தூரம் நடந்த சென்றிருக்கின்றோம் காசில்லாத நேரத்தில் கால்நடையாக சென்றிருக்கின்றோம் ஏனென்றால் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நாள் அருமையான தேவ ஜாதமையே ஆலய வழிபாடுகளை குறைத்துக் கொள்ளாதீர்கள் குறைக்கும் பொழுது ஆண்ட வரைவு நீங்கள் குறைத்துக் கொண்டீர்கள் ஆண்டு விட்டு தூரமாக போகப்போ என்பது பொருளாகிவிடுகின்றது கவனமாக இருந்து கருத்து கொடுத்திருக்கிற நன்மைகளை செம்மையாக பயன்படுத்தி இறை பிரசவத்தை உணர்ந்து வாழ வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வாசிக்கும் பொழுது கடவுளம் இங்கே அழைத்துக் கொண்டு வந்து அவரோடு விட கடைகூரப் பொண்ணுகளை இப்படி செய்திருக்கிறார் என்று தீர்க்க தரிசி சொல்லுகின்றார் என் ஜம வீட்டிலேயே மகள பொண்ணுமே அவருடைய சர்வாங்க தகவல்களும் பணிகளினுடைய பளிமடைத்த மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்ன பண்ணும் என்று சொல்லிங்க தெற்க தரிசை கொண்ட ஆண்டவர் சொல்லுகின்றார் எந்த ஜாதி காரண் எந்த பாஷிக்காரன் எல்லாருக்கும் அநேக ஆலயங்களிலே குறிக்கப்பட்ட ஜாதிய வேறு ஆளுக்கு செல்லக்கூடாது கிறிஸ்தவ ஆலயங்களிலும் அப்படிப்பட்ட ஒழுங்குகள் இருக்கின்றன இது எதை காட்டுகிறது தேவனுடைய ஆலயம் அல்ல என்பதை எடுத்து காட்டுகின்றது மற்றொருதான் தாழ்ந்த ஜாதிகாரனு தாழ்ந்த கனவு ஜாதிக்காரனு அம்பேத்கர் ஒரு பெரிய அரசியல் சட்டத்தை எழுதினவர் புத்த மதத்தில் போய் சேர்ந்து கொண்டார் ஒருவர் கேட்கிறார் ஏனையா நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்திருக்கலாம் என்று சொல்லிக்கின்றதுக்கு அவர் என்ன சொன்னார்க்கு தெரியுமா அங்கே ஜாதி வெறி இருக்கிறது செல்லவில்லை என்று சொன்னார் தேவ ஜனமே கிறிஸ்தவர்கள் சொன்னால் யாரு தெரியுமா கிறிஸ்துவை போல வாழ்கின்றவன் எல்லாரையும் தன்னை போல நேசிக்கின்ற பிறருக்காக தன்னுயிரை கொடுப்பதற்கு உணர்வுள்ளவன் தான் கிறிஸ்தவ நிலை காணப்படாது இந்த ஆலயத்தில் வருகின்ற மக்கள் அமிர்தமான மனதிலை அடைவதற்காக இந்த ஆலயம் ராஜா சொல்லும் போது இரண்டாவது வாசிப்போம் இப்படியே பரிசுத்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் மகிழையும் கண்டு நம்மளுக்கு ஆசைகள் சரியாக வரல கோயிலுக்கு வரணும் பாட்டு பாடலும் சாட்சூ இதெல்லாம் உண்டுதான் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்த நிச்சயமாக இந்த பஸ் ஸ்டாப்பிட்டு இறங்கின பிறகு நிர்வாகம் முறை நடப்பதற்கு நாங்கள் வள்ளி இருக்கிற காலத்திலே அத்தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட்லே பாடல் ஆரம்பித்து அந்த தூரத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பைக் எல்லாம் கிடையாது அவர ஊரத்த உருளை பாடி கூடத்தை கேட்கிற மக்கள் ஓட்டமாக ஓடி வருவார்கள் பெரியவர் வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஏனையா கொஞ்சம் மெதுவாக வரலாம் எப்படியா மெதுவாக வர முடியும் இந்த பாட்டு சித்தம் அங்கே கேட்டவுடனே எனக்கு உள்ளத்திலே பரவசம் உண்டாகிறது உலக தேசங்களும் பல உணர்வுகளும் உண்டாகி தேவாலயத்தினுடைய மகிமையும் மறக்கும்படியான மனதிகள் பலருக்கு வந்து கொண்டிருக்கின்றது அதை நெருக்க வேண்டும் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற புய் மாணவிலே வேறொரு இடமில்லை தேவனோடு உறவாடுவதற்கு ஒரே ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அது இந்த ஆலயம் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இந்த ஆலயத்தில் வருவதற்கான விருப்பம் குறைகிறது என்று சொன்னால் உங்களை சாத்தான் தன்னுடைய எண்ணத்திற்கு மாற்றுகிறான் என்பது பொருள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் வேறது விளக்கும் அதற்கு நீங்கள் சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டாது பார்க்க ஆசையா இருந்து வல்லமையுடைய மகிமையும் கண்டு வல்லமையை மகிமியை காணக்கூடிய வந்தார் இந்த தேவாலி அதற்காக தேவர் இந்த ஆலயத்தை கட்டி தந்திருக்கிறார் நாமும் ஜாதிகளுக்குள்ளே மகிமைப்படுத்தப்பட வேண்டும் எல்லா மக்களையும் மக்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போ மக்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்கள் தூய்மையாக இருக்கிறார்கள் நேர்மையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற சாட்சி நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இதை காப்பாற்றுவது மாத்திரமல்ல அநேகங்கள் நல்ல அளவுகளுக்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்பதையும் குழுமத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஆலேமியா நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுவதற்காக இந்த குருவானை கட்டித்தரப்பட்டிருக்கின்றது வீடுகளில் ஜபிக்கிற ஜபத்தை விட தேவாலயத்தில் வந்து ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை உடனடியாக அன்று கேட்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அப்படிப்பட்ட நிலைக்காக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது என் கண்கள் திறந்தவைகளும் என்று சொல்லி கருத்தனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஜபிக்கிற மக்களுடைய ஜபத்தை ஆண்டவர் கண்ணை திறந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த சத்தத்தை காதை கவனித்து கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார் சொல்லி இருக்கிறது எவ்வளவு பெரியவர்களுடைய சீற்றங்கள் இருந்தாலும் ஊரில் இருக்கிற மனிதர்களை தேடி பிராது பண்ணிக் கொண்டிருக்காதபடி உலகத்துக்கு ஆண்டவர் பிரசனமாயிருக்கிற ஆலயத்திலே கடந்து வந்து அவரிடத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாம் முறையிடுவோமானால் அவர் கேட்டு உடனடியாக அதற்கு பதில் அடிப்பார் நிச்சயமாக நடக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் தேவாலயத்தில் சாட்சி கொடுத்த மக்கள் ஜபித்த மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றிருக்கின்றனர் அரசியல் சட்டமேர்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு தேவருடைய பிள்ளைடைய சமூகத்தில் ஒரு காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணினால் அரசியல் சாசனமே மாற்றப்பட்டிருக்கிறது அறிவித்துக் கொள்கின்றோம் அப்படிப்பட்ட அநேக காரியங்களை அறிந்திருக்கின்றோம் ஆகினால் ஆலயம் கட்டி தந்திருப்பது எதற்கு தெரியுமா றங்கி உட்கார்ந்து எழுந்து போவதற்காக அல்ல அனைவருக்கு தேவாலயத்துக்கு அருமையான தேவ ஜனமே தேவாலயம் உணர்ச்சியிடமான தேவ மகிழமை இறங்கி கொண்டிருக்கிறது மகிழ்வையான இடமாக இருக்கின்றபடியால் கலந்து கொள்கின்ற மக்கள் இப்படிப்பட்ட உணர்வோடு காணப்பட வேண்டும் இங்கே செய்யப்படுகிற ஜபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தவர்களும் செவிகள் கவிதைக்குகளும் இருக்கின்றன கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட அநேக தீவிரவாதிகள் எல்லாரும் நாட்டு போய்விட்டார் யார் மாற்றினால் தேவனுடைய பிள்ளைடைய ஜபம் அதை மாற்றிவிட்டது ஆகையினால் அறிவியாளர்களே நம்மை சுற்றிலும் அநேகரை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டித்தாமத்தை மையப்படுத்துவதற்காக ஒருவர் தான் தெய்வம் என்பது அறிவிப்பதற்காக சரிதாரத்தில் விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்திற்கு எல்லாம் ஒரு பதில் கொடுக்கிறார் இன்றைக்கு ஒரு உயிரோடு இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்வதற்காக கடவுளுக்கு கண்ட திறக்கிறது அவங்க ஆட்கள் எல்லாம் வர்றாங்க கண்ணு மூடி போவா கொஞ்ச நாள் அப்படிப்பட்ட கடவுளை நாம் கும்பிடவில்லை ஊற்றி ஜெமனி நாள் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் அவருக்கு அடுத்தபடியாக ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார் அதனால் பிரிய மாணவர்களே ஆலயம் கட்டப்பட்டு ஆறு ஆண்டுகள் நிறைந்ததற்காக அதிகமாக நன்றி செலுத்துவோமாக காலத்திலே சனகரிப்பு என்று சொல்லக்கூடிய சீரியா தேசத்து மன்னன் அதிகமாக ஒரு பெரிய படைகளை கொண்டு அரசியலமைச்சை நிறுத்தி இருக்கிறார் யாரும் வெளியே போகக்கூடாது உள்ளே வரக்கூடாத அளவுக்கு ஹோம் அரசு பண்ணி வைத்துவிட்டு அந்த எஸ்ஐ கே ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி அதனை கடவுளை நம்பாதே உன்னுடைய கடவுளு காப்பாற்றாது நான் எத்தனையோ நாடுகளை ஜெயித்திருக்கிறேன் அந்த நாட்டு மக்கள் கும்பிடுகிற கடவுள்கள் என்னை காப்பா என்னிடத்தில் பாதுகாக்கவில்லை என்னை மேற்கொள்ள முடியவில்லை ஆகினால் கடவுளை நம்பாது என்று சொல்லி கடவுளை தூசித்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார் தூசிக்கலாம் அவர்கள் பதில் கொடுப்பார் அந்த கடிதத்தை அவர் என்ன பண்ணுமே வாசித்து விட்டு அமைச்சர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கவில்லை என்ன பண்ணலாம் ராணுவத்தை எப்படி பயன்படுத்தி யுத்தம் செய்யலாம் என்று கேட்கவில்லை தேவாலித்து கொண்டு போனார் கடிதத்தை திறந்து வாசிக்கிறார் வாசித்து முடித்துவிட்டு கடிதத்தை சுருட்டி ஆண்டவரே இவன் எழுதின வாசகத்தினர் பாரும் இது நீர் கேளுமென்று சொல்லி ஆலயத்தில் வைத்து போய்விட்டார் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறார் புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினாறு 17 வருஷங்களை வாசிப்போம் ஏழைகளின் கர்த்தாவே கேரூபிர்கள் வாசம் அடைகிற இஸ்ரோவேலின் தேவனே ஒருவரே பூமியின் ராஜங்களுக்கெல்லாம் தேவனானவர் வாரத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் வார்த்தளை கேளும் என்று சொல்லி சுருட்டி தேவாலயத்திற்கு கடிதத்தை வைத்து விட்டு விட்டுக்கு போய்விட்டார் ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா ஒரே ஒரு தேவதூதனை கடவுள் அனுப்பினார் ஒரு லட்சத்தி எண்பது ஆயிரம் வீரர்கள் செத்தார்கள் என்று சங்கரித்தார் அதிகாலும் போது அதிகாலம் எழுந்திருக்கும் போது அவர்களில் ஒரு செத்த பிரேதங்களாக கிடந்தார் வீரம் உள்ளவர்கள் வில்லையும் ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு வந்தவர்கள் எரிசிலமை அழிச்சூட வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தவர்கள் தேவருடைய உடை தெரிய வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தவர்கள் கடந்தார்கள் யாரையும் அதை செய்தது செய்கின்றார் அருமையான இந்த ஆலை கட்டித் தந்திருப்பது இறைவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக் வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆலயத்திருக்கிறபடியால் இந்த ஆலயத்தை அமதமாக தேவணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கர்த்தர் மாற்றியிருக்கிறாராம் தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய மக்கள் உயர்ந்தவர்கள் எப்படி பிராமணர்களை இந்துக்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களையே எப்படி சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை காரணம் தாழ்ந்து பாவம் செய்துவிட்டபடினால் அந்த தாழ்வு மனப்பான்மை தான் வறுமை உயர்ந்த எண்ணம் வருகிறதில்லை அகினால் நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரியுமாக ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லுகின்றபடியால் யாரை ஆசாரியலாக கருத்து சுத்திகரித்திருக்கிறாரோ அவர் அடுத்து இந்த உலகத்தில் ராஜாக்களாக ஆளுமை செய்ய போனார் என்று ஐந்தாம் பத்து வருஷங்களில் அப்படி வாசிக்கலாம் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரமாக இருக்கிறீர் ஏரிலில் அடிக்கப்பட்டு சகலை கோத்தருக்காரும் பாசைக்காரரும் ஜனங்களிலும் இருந்து எங்களை தேவதற்கும் ரத்தத்தினை மீட்டுக் கொண்டு எங்கள் தேவதற்கும் உட்பாதி ராஜாக்களும் ஆசாரியுமாக்கிறீர் நாங்கள் பூமியிலே அரசாலோ என்று புதிய பாட்டை பாடினார் என்று யோவான் தரிசனம் கண்டு எழுதியிருக்கிறார் பிரியமானோரே ஆசாரிகளாக ஆக்கியிருக்கிறார் இப்ப நாம் தேவதற்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம் மாற்றியிருக்கிறார் அவருக்கு சொந்தமான ஜனமாக ஆக்கியிருக்கிறார் அவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வரும் பொழுது அவருடைய ஜனங்கள் எல்லாரும் அவரோட ஆளுகை செய்ய போகிறார்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாத் இந்த ஆலயத்தின் மூலமாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆலய வழிபாடுகளை கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் மத்திரை சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறோம் அறிவித்து வருகின்ற மக்களுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடியதாக மாற வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது உலக பார்வையிலே ஏழ்மையாக இருக்கலாம் ஒன்றுமில்லாதவர்கள் காணப்படலாம் அரசியல்வாதிகளை நாம் எடுத்துக்கொண்டால் இருந்து கொண்டு அரியணைக்கு வந்தவர்களை சரித்திரங்கள் நிறைய உண்டு சுட்டு தள்ள வேண்டும் என்று சொல்லி சிறைக்குடத்தில் அடைத்திருப்பார்கள் அவன் விடுதலையாகி அடுத்து மன்னனாக வருகின்றான் நாம் இந்த உலகத்திலே மன்னர்களாக வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் பாஷங்களிலும்பாக்களும் நாங்கள் பூமியிலே அரசாள் பாடினார் ராஜாவாகவும் ஆசாரியிலாகவும் உலகத்தில் எந்த மருத்துவனுக்கும் கிடைக்க கூட ஆளு பெரிய மகிமை நாம் அடைந்திருக்கிறோம் இறைவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் பிரித்தெடுத்திருக்கின்றார் மா வைத்திருக்கின்றார் இறைவனுக்கு ஆரோதனை செய்ய வைத்திருக்கின்றார் அடுத்த இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக அபிஷேகம் பண்ணிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்றால் அது இந்த கொடுக்கப்பட்ட உபதேசத்தின் மூலமாக தேவாலயத்திற்கு கொடுக்கப்பட்ட ஞானஸ்நாதத்தின் மூலமாக இங்கு வருகின்ற மக்கள் பெற்றுக் கொள்கின்ற அபிஷேகத்தின் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு நம் ஆளாகி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோம் இது இந்த மாவட்டத்தில் ஏராளமான இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இன்னும் இந்த மாவட்டத்திலே விசேஷமாக நாகர்கோ இல்லை ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்கிறோம் இந்த ஆலயத்தையும் பெரிதாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏராளமான மக்கள் இரவிற்கு ஆராதனை செய்ய வரப்புகின்றார்கள் எல்லாரும் இந்த அனுபவத்தை அடையப்போருளாக இருக்கிற அப்படினால் நம்மவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக ஆண்டவர் அதிகமாக துதிப்போம் கருத்திற்கு ஆராதனை செய்வோம் ஆனால் அதனை வேளையில் முன்னதாக வந்து ஆளுடைய சமூகத்திலே பிரசனத்தை உணர்ந்து தேவனுடைய பிரசனத்தை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட கடந்து வந்து ஜெபவேளைகளை அதிகமாக்குவோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்